உலக அனுமான பிரமாணம் சாஸ்திர அனுமான பிரமாணம் அதற்கு சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி விளக்கிறார் நாம் முன்னுகின்ற உணவு மூன்றாக பிரிகிறது ஸ்தூலம் சூக்ஷமம் அதிசூக்ஷமம் அதில் உணவு பகுதி உணவில் இருக்கக்கூடியது ஸ்தூலமாக இருக்கிறது கழிவு பொருளாக வெளியே போது பிறகு சதையாகுது கொஞ்சம் சூக்ஷமம் அதிசூக்ஷமம் மனமாக மாறுது நீர்ப்பகுதி தண்ணீர் பகுதி கழிவுப்பரலாக ஸ்தூலமாக இருக்கிறது வெளியே போகுது கொஞ்சம் சூட்சமாக இருக்கிறது ரத்தமாக மாறுது அதிசூட்சமாக இருக்கிறது பிராணனாக மாறுது அக்னி சூட்டை தரும் உணவு அதில் வந்து ஸ்தூலமும் கொஞ்சம் சூட்சமும் எலும்பும் அஜ்ஜையாக மாறுது பிறகு அதிசூட்சமம் வாக்காக மாறுகிறது இதுக்கு உதாரணம் என்ன சொல்லியிருக்குன்னா மோரை கடைதல் அப்படிங்கிறது உதாரணமாக அந்த உபனிஷத்துலேயே சொல்லுது மோரை கடையும் வெண்ணெய் மட்டும் மேலாக வர்றது மாதிரி சுட்ச பகுதி பால் என்ன நெய் அந்த வெண்ணெய் தான் அது கடையை கடைய மேலே வெண்ணையாக வருது அதுபோல் உணவினுடைய அதிசூட்ச பகுதி மனமாக மாறுகிறது தண்ணீரினுடைய அதிசூட்ச பகுதி பிரணனாக மாறுகிறது அக்னி அந்த அக்னியினுடைய உணவனுடைய அதிசூட்சமான பகுதி வாக்காக மாறுகிறதுன்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கு அதற்கு பிறகு செயல்முறை விளக்கமாக அதே உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயம் ஏழாவது பகுதியில் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் மந்திரத்தில் சொல்கிறார் அது எப்படின்னா அதாவது ஆரோக்கியமுள்ள ஒரு மனிதன் அவனுக்கு உடம்பில் வந்து பதினாறு பகுதிகள் இருக்கான் பதினாறு நாளும் தண்ணி குடிக்காமல் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் இறந்துருவானான் தண்ணி குடிச்சா உயிர் இருக்குமா அப்படி ஒரு இருக்கு ஆனால் மனசு மட்டும் செயல் இழந்துடும் சாப்பிடாமல் வெறும் தண்ணி குடித்தா உயிர் ரக்கம் செயலை இழந்துடும் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அதாவது அவருடைய அந்த குருவானவர் சிஷியர்கிட்ட சொல்கிறாரு இந்த செயல்முறையாக அவர் விளக்குறார் நீ வந்து பதினஞ்சு நாள் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் குடிக்கணும்னு சொல்கிறார்மெண்ட்டா ஏன்னா இவன் வந்து மனசு வந்து உணவுல இருந்து தான் வந்ததுங்கிறதுக்கு எனக்கு இன்னும் விளக்க சொல்லுங்க புரியலேன்னு சொல்கிறான் அந்த உதாரணம்லாம் சொல்லி சொல்கிறாரு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லி சொல் ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் தான் அவள் அப்பா தான் குரு மகன் வந்து சிஷியன் சொல்லும் பொழுது அப்பா நீ ஒன்று பண்ண பதினஞ்சு நாளைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணியை மட்டும் பிடிச்சிக்க அப்படிங்கிறார் இவன் அதே மாதிரி இருக்கான் ஆனால் உயிரோடு இருக்கான் பதினாறானு கூப்பிட்றாரு நீ என்ன படித்த நீ வேத மந்திரங்கள்லாம் சொல்லுங்கிறார் எனக்கு ஒன்று கூட ஞாபகத்தில் வரலேங்கிறான் எனக்கு ஒன்று கூட ஞாபகத்தில் வரல நான் மனசில் அந்த பதினஞ்சதெல்லாம் அங்கே மனம் வேலை செய்யலை ஒன்று கூட ஞானம் உயிர் இருக்குது அப்போ இந்த உணவு இருந்தால் தான் அந்த மனசு ஃபங்க்ஷன் ஆகுது இல்லாட்டி மனசு ஃபங்க்ஷன் ஆகலைங்க அதனால் ஒன்றுமே ஞாபகம் இல்லைங்கிறான் சரி அப்போ நீ சாப்பிடு அப்படிங்கிறார் சாப்பிட்ட உடனே அப்புறம் மனசு வேலை செஞ்சு மந்திரத்தை சொல்கிறான் அப்போ மனசுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேயா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் பண்ணுறார் நீங்கள் சில பேர் கேள்வி கேட்கல சில பேர் ரெண்டு மாதம் பச்சை தண்ணி கூட குடிக்காம உயிரோடு இருக்காங்களே அது தப்சில் சில எக்ஸ்ட்ரா சக்தி சாதாரண மனுஷத்தை நான் பார்க்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாய்ஞ்சு நாள் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கவங்க எல்லாம் பார்க்குறோம் இரு மாதம் இருக்கிறவங்களை பார்க்குறோம் அதெல்லாம் காட்டில் இப்போ வால்மீகலாம் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சு புற்று மூடுற வரைக்கும் இருந்தார் எப்படி உயிர் இருந்துச்சுன்னு கேட்டால் என்ன பண்ண அது எக்ஸ்ட்ரா ஆடிங்க அதை பற்றி பேச்சில்லை சாதாரண மனிதனுக்கு பதினாறு நாள் தண்ணியும் சாப்பிடா உணவும் சாப்பிடனா இறந்து வீடுவானா தண்ணி மட்டும் சாப்பிட்டா உயிர் இருக்குமா ஆனால் மனசு வேலை செய்யாது அதை நிரூபணம் பண்ணுற அனுபவ ரீதியாக அவனை சாப்பிடாமல் இருக்கச் சொல்லி அவனுக்கு நிரூபம் பண்ணுற அதனால் மனசுக்கும் அந்த உணவுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால தான் நம்ம எல்லா விதம் உணவில் வைக்கிறோம் நான் மடங்க நாலும் மடங்குங்கிறோம் மனதிற்கு எல்லாம் பார்த்தேன்னு அதுக்காகத்தையும் கட்டுப்பாடே வைக்கிறோம் உணவு கட்டுப்பாடை தான் இது நாம் இது சாஸ்திரன்னு சொல்லிடுறேன் நாம் அனுபவத்தில் சிலது பார்க்குறோம் உதாரணமாக பார்க்குறோம் இந்த சச்சிதானந்த சரஸ்வதினு அவர் திறந்தார் உண்மையில் அவர்தான் ரஜினிகாந்தே ஃபஸ்ட்டு குரு அமெரிக்காவில் இருந்தார் இங்கே அப்புறம் சமாதி ஆயிட்டார் அவர் அவர் உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார் அவர் அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருந்தார்னு சொன்னீங்கன்னா உணவை பற்றி போட்டிருந்தார் இந்த என்வி சாப்பிட்ற பார்த்தீங்களா என்னையும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து ஆராய்ச்சி அவர் என்ன போட்டிருக்காருனீங்கனால ஏன் மாமிச உணவு சாப்பிடக்கூடாது உயிரை கொள்ளக்கூடாது மாசம் சொன்னா சின்ன அதாவது அது நேரம் சாப்பிட்டேன்னா சாப்பிட முடியாது அது துடிக்கிறத பார்த்துட்டு யாரோ கொண்டு குடுக்கிறாங்க சாப்பிடறேங்கிறார் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாரு உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா இப்போ தாவரங்களுக்கு ஓர் அறிவு இருக்குது அதை வெட்டுனா வலிக்கிறது ரொம்ப கம்மியாக அதுக்கு வேதனை கம்மியாக இருக்கும் உயிரக்கொள்ளாமல் உயிர் வாழவே முடியாது எந்த நாமலும் உயிரக்கொள்ளா தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா இப்போ உயிரை கொள்ளாமல் எப்படி வாழ முடியும் அதுவும் உயிர் தான் என்ன சொல்கிறாருன்னா அது உயிர் மிருகங்களும் உயிர் தான் ரெண்டு இதுக்கு வந்து ஓர் அறிவு இருக்குது உணர்வு ரொம்ப அதை வெட்டும் பொழுதோ கொள்ளும் பொழுதோ அதனுடைய வேதனை கம்மியாக இருக்குமா மற்ற உயிர்களை கொண்டாங்கன்னா கூட இருக்குமா எப்படின்னா இதை விட புழு பூச்சியை பாருங்க டக்கு தம்பி சேர்த்து பேர் உடனே பறக்க பறக்கிறத கூட்ட அதிக வேதனை இருக்கும் அதை விட மிருகங்கள்னு அதிக வேதனையா இருக்கும் மனுஷனை கொண்டோம்னு வச்சு ரொம்ப கூடுதலாக வேதனை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு ஒருத்தருக்கும் ஒரு சாதாரண கோயில் வேலை ஆடு மாடு மயக்கண்ண போட்டு ஒருத்தர் வந்து வயிறார் முட்டாவில் அறிவு கேட்டுவான மூளை இருக்கா அப்படின்லாம் வயிறார் அவனுக்கு அது ரொம்ப பாதிக்குமா அவன் முதலாளி வைறார் எப்படி வைறாரு முட்டாலே அறிவு கேட்டவனும் வைரக்கு வந்து அய்யோ என்ன இப்படி கேட்டு விட்டாரு அவருக்கு மேலதிகாரியா இருந்தா கூட ஒரு மினிஸ்டர் அவருக்கு மேலதிகாரி இதே வார்த்தையை கலெக்டர் சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு அது வந்து என்ன ஜீரணிக்க முடியும் அவ்வளவு ரெண்டும் மனுஷன் தான் இவனுடைய அறிவுப்படி இவனுக்கு அந்த வார்த்தை வேதனையை கொடுக்கல இவனுடைய அறிவுப்படி அந்த வார்த்தை வேதனை கொடுக்கு ஓரறிவுக்கு கொள்ள ஓரறிவு உயிரை அழிக்கும் போது அவ்வளோ வேதனை இருக்காது அதுக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பொழுது ஐந்து அறிவு உள்ள உயிரை கொள்ளும் போது அதுக்கு வேதனை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொள்ளாதேங்கிறார் பிற ஆறறிவின் மனுஷங்கும்போது அது பெருசு அதனால் அதையும் பண்ணக்கூடாது உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கொள்ளுதல் என்பது அதன் அடிப்படையில் நீ சாப்பிடாதேங்கிறார் புண்ண பிறகு சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் உடலில் ஸ்ட்ரென்த்துக்கா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா உணவுக்கு நம்மளுக்கு மனசு சம்மந்தம் வருதுக்காக விளக்குறேன் ஸ்ட்ரென்த்துக்கா நம்ம வந்து கொள்ளணுமா சிங்கத்திறன் புளித்திறன் குதிரை திறன் ஒரு மாசம் சாப்பிட்டாரு எந்த முறையும் ஓட முடியாது குதிரை வேகத்தில் புலி ஓட முடியாது சிங்கம் ஓட முடியாது பழம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது அந்த குதிரை ஆடு மாடு யானை ஒட்டகம் இதெல்லாம் அமைதியாகவே இருக்கும் அது பக்கத்தில் போங்க துர்நாற்றமே வீசாது நீங்கள் மிருக காட்சியாளையை போனீங்கன்னா துர்நாற்றம் வீசாது அதை நம்ம வீட்டு அனிமலாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சாணத்தை எடுத்து நம்ம முழுகம் வீட்டில் பசுமாடு சாணத்தை யானை சாணத்தில் காலில் போட்டு மிதிப்போம் இருக்கா இல்லைங்களா ஆனால் நீங்கள் மிருக போய் பாருங்கள் இந்த மிருகங்கள்லாம் அமைதியாக ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லாட்டி அமைதியாக உட்காந்துருக்கு இல்லாட்டி போய்கிட்டு இருக்கோம் புளி சிங்கம் கூண்டுக்கிட்டே போய் பாருங்கள் ஒன்று தூங்கும் நின்றுச்சுனா சும்மா நிற்கவே நிற்க சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிருக காட்சியை ஒன்று பார்ப்போம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றும் படு தூங்கும் இல்லாட்டி சுற்றிக்கிட்டே இருக்கும் அடைஞ்சிக்கிட்டே அங்கே போனால் நாரும் அதனுடைய இதெல்லாம் அப்படியே நாற்ற முடிக்கும் நீங்கள் மிருக காட்சியால் பார்க்க முடியும் பக்கத்தில் போய் பார்த்தா அப்போ இந்த மாமிஷம் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இப்படிப்பட்ட குணத்தெல்லாம் வருது மாமிசமே சாப்பிடாதவங்களுக்கு இப்படிப்பட்டது வருது அப்போ உணவோட வேறுபாடு இருக்கா இல்லையா அதனுடைய மனசு எப்படி இருக்கு இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு சாப்பிட்றப்ப ரெண்டு குணம் இருக்கு நாய் பூனை எல்லாம் பாருங்க ரெண்டு குணம் இருக்கு இருக்கா இல்லையா அப்ப இந்த உணவு அதன் அடிப்படையில் நீ சாப்பிடாத அப்படிங்கிறாரு இந்த உணவு வெங்காயம் பூண்டு இருக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதான் இந்த சாமிஜி எல்லாம் அந்த வெங்காயம் போட்டு ஆசிரமங்களில் சேர்க்க மாட்டாங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் இந்த கொரோனா காலத்தில் சாப்பிட சொன்னாங்க இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி வரும்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் பூண்டு வெங்காயம் நிறையா சாப்பிட்டுட்டு போய் தியானம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் போய் சாப்பிட்டுட்டு எதாவது உட்காந்து பாருங்கள் மைண்டு கான்சன்ட்ரேஷனே ஆகாது அந்த மனசுக்கு அந்த உணவுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால தான் ஆசிரமங்களில் சில இடங்களில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அந்த பூண்டு வெங்காயம்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு சேர்த்துக்கலாம் மருந்தாக பயன்படுத்தலாங்கிறாங்க மருந்தாக பயன்படுத்தலாம் ஆனால் ரெகுலர் உணவுக்கு ஆனால் நம்ம சிஸ்டமே பாருங்கள் வெவ்வேறு கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பாங்க அந்த நம்ம உணவுகளில் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா பெருசாக பாதிப்போய் அதவே உணவாக அந்த வெங்காய பட்சி வெங்காய பூண்டா இதுவே நிறையா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு நாங்கள் சச்சங்க நடத்துவோம் எங்கள் எழும்பலையில் அன்றைக்கி வந்தாங்க பார்த்திங்களா காளி கோயில் போகும் எல்லோருமே சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா வரும்போது பசியாக இருக்குது நைட்டில் ஒம்பது மணிக்கு முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியிருக்கான் அந்த வெங்காயம் பஜ்ஜியல் சூடா பொருள் சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சுட்டு வருவாங்க அங்கே தியானம்னு உட்காந்தோம்னா ஒன்றும் ஆகலையும்பாங்க சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு உணவு இல்லை உணவுனாலதான் மனசு உற்பத்தி அந்த உணவு எப்படிப்பட்ட உணவுங்கிறத பொறுத்து மனசு அமையுது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நீ சாப்பிடாமல் இருந்தால் மனசில் பதிவே இருக்காது மனம் உருவானதே உணவில் இருந்து அது இருக்கக்கூடிய அதிசூக்ஷமான பகுதி மனமாக உருவாகிறது அப்படிங்கிறார் துரியோதனன் பார்க்குறமா இல்லையா பீஷ்மர் என்ன சொல்றாரு ஏன் நீங்க இவ்வளவு தர்மம் எல்லாம் பேசுறீங்க துரியோதனம் பக்கம் சேர்ந்துச்சுன்னா அவன் சாப்பிட்ட அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலங்கிறார் சொல்றாரு இல்லைங்களா அவன் போட்ட உணவை சாப்பிட்டதுனால அவன் பக்கம் செஞ்சோற்று கடன் ஒண்ணு அந்த குணமும் வந்து துரோணாச்சாரியார் பீஷ்மர்லாம் பெரிய மகான்கள் இவங்களுக்குள்ள ஆச்சாரியார்கள் அவங்க எதிரி அதுக்கு அதாவது அதர்மம் பக்கம் போய் சேர்றாங்க அதுக்கு உணவு தான் காரணம் ராமகிருஷ்ணர் தான் ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்ன்னு சொன்னீங்கன்னா தண்ணி கொண்டு வர சொல்லுவார் ஒரு இடத்துல இந்த உதாரணம்லாம் சொல்லியிருக்கேன் விவேகானந்தர் பக்கத்தில் பையன் சின்ன பையன் நிற்கிறார் தண்ணி கொண்டுவரை சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து ஒருத்தர் விவேகானந்தர் நீ தண்ணி எடுத்துவா அப்படிங்கிறார் அவர் கொடுக்க தண்ணியை சாப்பிடவே மாட்டார் வேற என்ன சொல்கிறார் மிக நீ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு களி நீ கொண்டு வாங்குகிறார் விவேகானந்தரை எதுக்கு இவர் அப்படின்னு யோசிச்சுப்பாரு பிறகு பார்த்தான் தண்ணி கொண்ட வந்து பஞ்சமாக அயோக்கியனா பஞ்சமாக அயோக்கியனா அதனால் அவருக்கும் தண்ணி சாப்பிடலை ஆனால் நல்ல பக்குவமான சில பேர் சொல்லுவாங்க எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண விவேகானந்தருக்கு எதுவுமே பண்ணாதேன்னே சொல்வார் அதே ராமகிருஷ்ணன் பரமம்சர் பூனூல் போடுற விழா நடக்கும் பொழுது பிட்சை எடுத்து சாப்பிடணும் சாப்பிடும்பொழுது அந்த வீட்டில் ஒரு வேலைக்கு வரும் சேரிப்பன் கடைசி வீட்டில் இருக்குது வேகமாக போய் அவங்க வீட்டில் பிச்சை வாங்கி சாப்பிடுவார் ஒவரே களை கட்டினாங்க இப்படி நாங்கள் போய் சாப்பிட முடியும்னு சொல்லி அவ்வளவு மாதிரி நல்ல குணம் உடைச்சோம் யாருமே இல்லை அதனால அவள் வீட்டில் போய் கேள்வி சாப்பிட்டு இருந்தார் ராமகிருஷ்ண பரமம்சர் அவருக்கு பூணும் விழாவுல அப்போ அந்த குணத்தின் அடிப்படையில் உணவு அமையும் உணவினாலதான் குணம் இருக்கு அப்படிங்கிறது அது மனசான மனசை சார்ந்தது அதனால உணவின் மூலமாகத்தான் மனமும் வருகிறது ஆகவே அதுவும் பஞ்சபூதம்தான் அதுவும் இதம் இவைகள் அனைத்தோட சேர்ந்துருது அப்படிங்கிறார் சபரிமலை வர்றத ரொம்ப பாருங்க மாலை ஓட்ட கடையில் போய் சாப்பிடுவார் அப்படி ஒரு இப்போ எல்லாம் மாறிப்போச்சு அந்த காலத்தில் சபரிமலை மாலை போட்டால் ஒரு டீஷா அப்புறம் ஓட்டலூட அவர் மாலை ஓட்டை உட்காந்துருக்கணும் ஏன்னா அவர் மாலை போட்டிருந்தா அங்கெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பார் அந்த எல்லா ஒரு பழக்க வழக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்போ அந்த நேரத்தில் மனசு பாதிச்சுடக்கூடாது எல்லாம் நம்ம சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிஸ்டம்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசு வந்து உணவுல இருந்ததே வருது அப்படிங்கிறது நிரூபணம் செய்யப்படுகிறது புதுக்கோட்டையில் ஒருத்தர் பார்த்தேன் ஒரு சாஸ்திரிகள் இருந்தார் இப்போ இல்லை அவரு அவரு தான் வீட்டை தவிர வேற எங்கேயும் சொந்த கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டோட சேர மாட்டார் பழம் எடுத்துக்கிறவார் தண்ணி எடுத்துக்கிடுவார் வருவார் ரொம்ப ஸ்டிக்டா இருப்பார் அப்படி ஒரு வாழ்ந்தார் அது சிலதெல்லாம் அப்படி சம்பிரதாயம் சில பேர் இருக்கு அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்தாங்க சாமியை அதை நாங்களாம் அதை விரும்புவோம் அதுக்கு வண்டி ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படி ஒரு விரதம் இருந்தால் அவங்க நல்லது தான் ஏன்னா அவங்க சில சம்பிரதாயங்கள் சில கடமைகள் கடைப்பிடிக்கிறாங்க சில மனசை அப்படி வச்சுக்கிற வேண்டியிருக்கு அதனால் ஏன் அவங்க நம்ம ஜாதியம் கிடையாது சொந்தக்கரை விட்டே சேரமாட்டார் தான் சமைச்சு சாப்பிடார் மனைவி கையில் சாப்பிட்றார் அம்மா இருந்தால் அம்மா கை அதை மனைவிக்கு அடுத்ததையும் அம்மா கையில் கூடன்னு சொல்கிறாங்க சாஸ்திர வீதியாக சாப்பாடே மனைவிக்கு அடுத்தத்தையும் அம்மா கையிலேங்கிறாங்க முதல்ல மனைவி வரைக்கும் மனைவி வர்றது வரைக்கும் அம்மா கையில் மனைவிகைகளை சாப்பிடறது அது சாஸ்திரம் அல்லது இவராக சமைச்சு சாப்பிட்றது இப்படிலாம் இருக்கு அதனால உணவுக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது யுக்தி பூர்வமா சாஸ்திரம் சொல்லிருக்கு அதன்படி பார்த்தாலும் மனமானது உணவிலிருந்து தான் வந்திருக்கிறது அனுபவ ரீதியாக பார்த்தாலும் அப்படித்தான் வந்திருக்கிறதுங்கிறது இந்த அத்தியாயத்தில் நிரூபணம் வந்தார் பதினெட்டுல அதை நிறைவு பண்ணப்படுற ஏன்னா இதம் இவை அனைத்தும் எவை அனைத்தும் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் இந்த உடல் அனைத்தும் இந்த மனம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மனாகவே இருந்தது உமனிஷத் வாக்கியாவாக வச்சுக்கிறேன் சதேவ சோம்ய இதமக்கிற ஆஷீத் அந்த சத் பிரம்மனானது சத்பிரமன் மட்டுமே இருந்தது எது இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன் அப்படிங்கிறார் இதை முக்கியமான வார்த்தை அப்பெல்லாம் வெறுஸ் பிரம்மனா மட்டும்தான் இருந்தது நாம் எப்படி இருந்திருக்கோம் பிரம்மனா மட்டும்தான் இருந்திருக்கோம் இதெல்லாம் தோன்றியவை அப்படிங்கிறது நிரூபணம் பண்றக்கா சொல்லிக்கிட்டு வர்றார் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயத்திற்கு அர்த்தம் பார்க்கலாம் ஆதி முதலிய ஸ்பஷ்ட சப்தாதி தொட்டு உணர்தல் சப்தம் முதலிய முதலியன்னு சொன்ன என்ன சேர்த்துக்கிறனா மிச்சம் அஞ்சும் சேர்த்துக்கிறேன் சப்தம் தொட்டு உணர்தல் பார்க்கறது சுவைக்கிறது நுகர்றது அந்த முதலியங்கிறது சேர்ந்ததெல்லாம் ஆதின்னு போட்டா முதலிய தொட்டு உணர்தல் சப்தம் முதலிய ஐந்து குணங்களுடன் சேர்த்துக்கிறேன் யுக்தேஷு முதல் வீர யுக்தேசு இருக்கு யுக்தேஷுனா கூடிய பொருள்கள் தொட்டு உணர்தல் சப்தம் முதலிய ஐந்து குணங்களுடன் கூடிய பொருள்கள் அடுத்த வார்த்தை பௌதிகத்துவம் அதி புட்டம் அது பிரிச்சோம்னா பௌதிகத்துவம் அதிஷ்புடம் பௌதிகத்துவம்னா ஐந்து பூதங்களின் விகாரம் என்பது ஐந்து பூதங்களின் சேர்த்துக்கறது விகாரம் என்பது அதிஷ்புடம்னா தெளிவாக இருக்கின்றது இந்த அஞ்சு குணங்களோட கூடியதான் பஞ்சபூதம் இந்த எல்லா பொருளும் அதில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக பிரத்யக்ஷமாக தெரியுதுன்ட்டார் இதெல்லாம் சொல்லி விளக்க வேண்டியதுன்னு தெரியுது அடுத்த வார்த்தை அக்ஷ அக்ஷாதாவபி அக்ஷாத்தவ் அபி அதை பிரிச்சோம்னா அக்ஷாதவ் அபின்னா இந்திரியங்கள் முதலியவைகளும் இந்திரியங்கள் முதலியன என்ன சேர்க்கணும் இந்திரியங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்த்துக்கணும் முதலியன்னா நாம் சேர்த்துக்கணும் ஆயவைகளும் தாஸ்திர தத்து சாஸ்திர யுக்தி யுக்திப்யாம் தத்துன அதை அந்த ஐந்து பூதங்களின் விகாரம் என்பதை சாஸ்திர யுக்திப்யாம் சாஸ்திரத்தினாலும் யுக்தியினாலும் அவதாரியதாம் அவதாரியதான்னா புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாருன்னா எல்லா விஷயமும் இந்த பொருள்களும் இந்த உடம்பும் பஞ்சபூத தெளிவாக தெரியுது ஸ்பஷ்டமாக தெரியுது ஆனால் மனசும் மனசு இந்திரியங்கள்லாம் பஞ்சபூத விகாரம் தெரியல ஆனா இப்படி ஆராய்ச்சி பண்ணி அறிவுபூர்வமாகவும் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதையும் கேட்டுக்கிட்டு ஏன்னா சாஸ்திர பிரமாணம் வேதம் சொல்லியாச்சுன்னா மறுபருப்பு கிடையாது மறு வார்த்தை கிடையாது அதன் மூலமாகவும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற தொட்டு உணர்தல் சப்த முதலிய ஐந்து குணங்களுடன் கூடிய பொருள்கள் ஐந்து பூதங்களின் விகாரம் என்பது அதிஸ்புட்டம் தெளிவாக இருக்கிறது ியங்கள் முதலியவைகளும் அதாவது இந்திரியங்கள் மனம் பத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவைகளும் ஐந்து பூதங்களின் விகாரம் என்பதை சாஸ்திரத்தினாலும் யுக்தியினாலும் புரிந்து வேண்டும் அடுத்து பதினெட்டு பதினெட்டு படிக்கிறான் ஏகா தசேந்த் தசேந்திரியை யுக்தியாம் கிஞ்சித் ிித்வேதத்தம் சப்தோதிதம் ஜேந்திரயுவிய இந்த சுலோகத்தோட இவைகள் அனைத்தும் இதம் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் முடியுது இங்கே அதை முடிவு ரசீரர் இவை அனைத்தும் என்ன சொல்றா பதினோரு இந்திரியங்களால் அறியப்படுகின்ற அப்படிங்கிற ஐந்து ஞானேந்திரியங்கள் பதினோரு இந்திரியங்களாலுங்கிறாருங்க அறியப்படுகின்றது ஐந்து ஞானேந்திரியம் செயல்படுத்தக்கூடியது ஞா கர்மேந்திரியம் உணரப்படுகிறது மனசு மொத்தம் நம்ம பதினெட்டு பத்தொம்பதுனா சில பதினேழு சொல்வோம் பத்தொன்பதுன்னு சொல்வோம் சுருக்கமாக சொல்கிறேன் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரிய அஞ்சு மனசில் மிச்சல சேர்த்துக்கலாம் அனைத்தும் இந்திரியங்களினால் அறிவது பிரத்யக்ஷப் பிரமாணம் முதல்ல நம்ம இந்திரியங்கள் விஷயங்கள்லாம் உலகத்தில் எல்லாத்தையும் அறிகிறோம் பிறகு மனசு இந்திரியங்கள்லாம் அறிகிறோம் பிறகு மனசையும் இந்திரியங்களையும் அறிகிறோம் நாம் அறிகிறோமா இல்லையா எனக்கு கண்ணு வேலை செய்யுது காசு வேலை செய்யுது எனக்கு தெரியுது தெரியலை அப்படிங்கிறத நம்ம உள்ளே அறிகிறோம் அதுவும் அறியப்படும் பொருளாக மாறிவிடுகிறது பிறகு இதெல்லாம் எப்படி பண் தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அனுமானத்தில் தெரிஞ்சுக்கிறோம் இந்திரியங்கள் இருக்கிறது மனம் இருக்கிறதுங்கிறது அனுமான சாஸ்திரம் மற்ற விஷயங்கள் இந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்கிறோம் பிறகு இதை விட இன்னொன்று புறன்னு சொல்றார் இது போக சொர்கலோகம் இருக்கு பிரம்மலோகம் இருக்கு நரகலோகம் இருக்குன்னு சொல்றாங்க சொல்றோமா இல்லையா அதை நம்ம போய் பார்த்தோமா பார்க்கணும்னு என்ன செய்யணும் இறந்துடணும் இறந்தாலும் சொல்ல முடியாது அங்கே எங்க போறேன்னு சொல்ல முடியாது அது பார்க்கவே முடியாது எப்படி நம்புறது சாஸ்திர ஜோடி இருக்கு அவ்வளவுதான் அவைகளும் இவை அனைத்துங்கிறதுல அதிகம் சொல்றாரு நாம் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரிஞ்சதெல்லாம் தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்தும் திருவிழாடல் வசனம் அனைத்தும் அறிவோங்கிறார்ல அவை எல்லாம் மொத்தம் பதினோழு லோக லோகம் இருக்கான் பூலோகம் தவிர மிச்சம் லோகம் இருக்கான் இந்த பூலோகங்கிற இந்த பூமியை மட்டும் சொல்றது இல்லையா பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இந்த பால்வழி மண்டலம்னு சொல்றோம்ல மில்கி வே கேலக்சி இந்த கேலக்சி முழுவதும் இந்த கேலக்ஸி மட்டும் இல்ல பல கேலக்ஸி சேர்ந்தே பூலோகம் தானா இது போக பதிமூணு லோகம் இருக்குன்னு சொல்றாங்க நாம் ஒரு கேலக்சிக்குள்ள ஒரு சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு கிரகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரகத்துக்கு என்ன போக முடியல எத்தனையோ நட்சத்திரங்கள் அதை சுற்றி எத்தனையோ கிரகங்கள் அப்புறம் எத்தனையோ கேலக்ஷி இதையெல்லாம் தாண்டி சொர்க்க நரகம் இந்த கேலக்ஷிக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அப்போ இதெல்லாம் நாம் எப்படி போய் பார்க்க முடியுமா விஞ்ஞானத்திலோடு எப்போ கண்டுபிடிக்க முடிய முடியாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஞானிகள் போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்க சில பேர் அவங்க சொல்கிற மற்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்குது இதுவும் உண்மையாக இருக்கும் சாஸ்திர பிரமாணம் அதனால தான் நாம் சொல்ல முடியுங்கிறார் சரி சொர்க்கோ லோகம் சொர்க்கலோகம் நரகலோகம் இதெல்லாம் விடுப்பாங்க அதை விட வேற ஏதாவது சொல்லிட்டேன் அதுவும் சேர்த்துக்க நீ என்னெல்லாம் சொல்ல போறிய எல்லாமே இவைகள் தான் நான் வேற தனியா உட்கார்ந்து இருக்கேன் யாரு நான் உணர்வு இந்த உணர்வுங்கிறதே சத்பிரமன் இந்த சத்பிரமனை தவிர என்னையெல்லாம் இருக்கோ இல்லை தெரிஞ்சதோ தெரியாததோ இவை அனைத்தும் அப்படிங்கிறார் இந்த இதம் சத்தத்துக்கு அர்த்தம் திருஷ்யம் அறியப்படுபவை அனைத்தும் அறியாதவை அனைத்தும் திரு நான் பார்ப்பவன் அறிபவனை தவிர இந்த உணர்வை தவிர இவை அனைத்தும் சொல்லணும் அந்த உணர்வு சுரூபமான நான்கிறதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு பாட்டு போடணும் உலக வழக்கில் எப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டியா இதை தெரிஞ்சுக்கிட்டியா அதை தெரிஞ்சுக்கிட்டே பேசுவான் உன்னே நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க மாட்டான் குரு சொல்வார் உன்னை நீ அறிந்து கொள் அப்படிங்க உன்னை நீ அறிந்தாயாக உனக்கு ஒரு கேடும் இல்லைங்கிறார் தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோம் சிஷியன் கேட்கிறான் ஏன்னா உடம்பு மனசு நினைச்சிட்டு கேட்கிறான் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறது என்ன என்ன தெரியாம எனக்கு தெரியாம இருக்குமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாம நான் இருக்கலாம் என்னை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா சொல்ல முடியுமா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியலன்னு சொல்ல முடியுமா குரு என்ன சொல்லார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுங் இல்லைங்கிறார் சிஷ்யன் என்ன சொல்கிறான் தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியின் ஓராளை சொல்லுங்கங்கிறான் ஒரு ஒரு உண்டோங்கிறான் யார் அவங்கள அறியா எப்படி அறிஞ்சிருக்கம்னா அங்கேதான் பிரச்சனை நீ உடம்பை அறிஞ்சிருக்க மனசை அறிஞ்சிருக்கிற அந்த உணர்வாரி அந்த உணர்வை தவிர இவை அனைத்தும் அப்படிங்கிறார் நீ என்னெல்லாம் சொல்லிக்க இல்ல தெரியாததுன்னு என்ன வரப்போதா இன்னும் புதுசா ஏதோ வரப்போதா அவை அனைத்தும் அப்படிங்கிறார் இதெல்லாம் இவைகள் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றார் வெறுப்பு வெறுப்பு குணங்கள் சொன்னார் சத்துவ குணத்துல என்ன வந்துச்சு ரஜோ குணத்துல என்ன வந்துச்சு அதுவும் இது அதுவும் வந்து போறதுதான் அதுவும் இந்த நான்கிறதில் சேராது உணர்வுல சேராது இவை அனைத்தும்ல சேரும் அப்படி எல்லாவற்றையும் இவைகள் அனைத்தும்ங்கிற வார்த்தையில முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை வந்து பதினெட்டாவது சுலோகத்தில் அந்த இதம் இவை அனைத்துங்கிறத சொல்றார் அதை சொல்லி இந்த இதைக்கு அர்த்தத்தை நிறைவு பண்ணிட்டு மிச்ச வார்த்தைக்கு பத்தொன்பதுல இருந்து ஆரம்பிக்கிறார் இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துருல அவ்வளவுதான் சுருக்கமான கருத்து தேவை அர்த்தம் பார்த்துடலாம் ஏகதசேந்திரியைகை ஏகதச இந்திரியைகைச்சமகதசனா பதினோரு ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் மனசு அப்படி சொல்றார் இந்திரியை இந்திரியங்களினாலும் யுக்தியா அடுத்த வார்த்தை அனுமானத்தினாலும் சாஸ்திரேன அபி சாஸ்திர பிரமாணத்தினாலும் சாஸ்திரே நாப்திய அவகம்யதேன்றிருக்கு அதிச்சம்னா சாஸ்திரேன அபி அவகதே அவகம்யதுன்னா அறியப்படுகிறதோ சாஸ்திர பிரமாணத்தின் என்னன்னா ஞான காண்டத்தில் கர்மகாண்டத்தில் ஞான காண்டத்தில் அறிகிறது நான் நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிருவோம் கர்மகாண்டத்தில் சொற்கோ நரகமாக தான் நிறையா சொல்லியிருக்கு எத்தனையோ லோகங்கள்லாம் அப்படி இந்திரியங்கள்னால் அறியிறது மனசினால் அறியிறது அனுமானத்தினால் அறியிறது சாஸ்திரத்தில் அறிகிறது எல்லாம் எதைகள் எல்லாம் அறியப்படுகிறதோ கீழே யாவத் கிஞ்சித் வேறு எவைகள் எல்லாம் அறிய முடியாமல் வேறு எதாவது இருக்குன்னு வச்சுக்க யாரோ புதுசாக ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கல அவைகளும் வேறு எவைதத் அவை ஜ அதாவது கடைசி வார்த்தை இத சப்தோதிதம் ஜகத் என்று அவைகளெல்லாம் அவை எல்லாமும் ஜகத் இந்த உலகமும் இதம் சப்த இதம் என்ற சப்தத்தினால் உதிதம் சொல்லப்படுகிறது இத சப்தோதிதம் இருக்கிறத பிரிச்சம்னா இதம்னா இந்த உலகமும் இதம் சப்த இதம் என்ற சப்தத்தினால் உதிதம் சொல்லப்படுகின்றது பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் அழகா சொல்லிட்டாரு நீ இந்திரியங்கள்னால என்ன தெரிகிறியோ அதெல்லாம் அனுமானத்தினால் என்ன தெரிஞ்சுக்கிறியோ அவைகள் எல்லாம் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அவைகள் அறியப்படுகிறது வேறு என்னமோ இருக்கோ அதையும் சேர்த்துக்க அவைகள் எல்லாம் எல்லாமும் இந்த உலகமும் இவைகள் இந்த இதம் என்ற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தையில சதேவ சோமிய இதமக்கிற ஆஷித்து அதுல இதம் இந்த உலகம் இவை எல்லாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு பத்தொம்போதுல இருந்து மற்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல போறாரு அது பத்தொம்பது என்ன பண்ண போறாருன்னு சொன்னீங்கன்னா முதல் சுலோகத்தில் நான் வந்து உபனிஷத்து வாக்கியத்தை வச்சுட்டே சொல்கிறேன்னார் ஆனால் முனுசர் சொல்லலை இங்கே கரெக்டாக அந்த மந்திரத்தை அப்படியே சொல்கிறார் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் மாற்றி பத்தொம்பதாவது ஸ்லோகத்தில் அந்த சாந்தோக்கியோபனிஷத் மந்திரத்தை அப்படியே சொல்கிறாரு சொல்லிவிட்டு அடுத்து பத்தொம்போது இருபதுலேருந்து விளக்குறாரு பத்தொம்போது படிக்கலாம் அதில் அந்த இதம் சர்வம் இருக்கு பார்த்தீங்களா முதல் ரெண்டாவது வார்த்தை பத்தொன்பதாவது இஸ் இருக்கு அந்த புள்ளி எடுத்துடல பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இதம் சர்வம் இருக்கு இஸ் இருக்கு அது சா இதே ரேகமேவா திதீகம் சதேவாசின் நாம ரூபேம் சர்வம் புகமேவ்வித்தீய சதேவசின் நாமேம் நாஸ் மிணேஸ்வச பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த சுருதி வாக்கியத்தினுடைய மிச்ச வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்கிறார் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறார் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் இந்த ரெண்டாவது பகுதி முதல் மந்திரம் தான் முக்கியமான மந்திரம் அதாவது தத்துவ மகா வாக்கியம் சொல்லப்பாறத்தில் அதுக்கு அடித்தளமே இந்த மந்திரம் தான் மகா வாக்கியம் தத்துவ வருது அதுக்கு அடித்தளமே இந்த ரெண்டாவது மந்திரம்தான் இங்க சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்யம் பார்த்தான் அந்த மந்திரத்தை ஆரம்பத்தில் இந்த மந்திரத்தை என்ன சொன்னார்னா இந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்ல போயிரு சொன்னார் மந்திரத்தை சொல்லல உபனிஷத் வாக்கு எதனால் முதல் சுலோகத்தில் பொதுவாக சொன்னார் எந்த ஒன்று உபனிஷதங்களால் கேட்கப்பட்டதும் மட்டும் சொன்னார் எந்த ஒன்று உபனிஷதங்களால் கேட்கப்பட்டத அந்த ஒன்று என்ன என்ன கேட்கப்பட்டதுங்கிறத சொல்லலை இந்த ஸ்லோகத்தில் தான் அந்த உபனிஷத் மந்திரத்தை விளக்குறார் சாந்தோக்கிய மந்திரம்தான் சொல்கிறேன் என்பதற்கு பிரமாணம் இந்த ஸ்லோகத்தில் ஓப்பனாக சொல்லிடுறாரு அது எப்படின்னு பார்ப்பாதான் அதாவது இதம் இந்த ஸ்லோகத்தை பாருங்கள் இதம் சர்வம் புறா சிருஷ்டே ஏகமேவ அத்விதீயம் சத்யேவ ஆசித் சத்யேவ ஆசீத் முதல்வரையும் ரெண்டாவதுல முதல் வார்த்தை வரைக்கும் இந்த சதேவ சோமிய என்கிறதுல வந்து சத் என்ற வார்த்தை தான் தத்துவ வந்திருக்கு சத்து ஈக்குவல் டு தத்து இங்கே சோமியங்கிற வார்த்தை இல்லை பிரியமானவனே நாங்கள் கூப்பிடுறார் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தலை மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு அக்ரே நாங்கள் போட்டிருக்கார் சிருஷ்டிக்கு முன்புங்கிறதுக்கு இங்கே என்ன போறாருனா புறா அந்த வார்த்தையை மாற்றி இருக்கிறார் அங்க அக்ரேன் இருக்கு இங்க புறா சிருஷ்டி புறான்னா அதாவது முன்பு அர்த்தம் சிருஷ்டான சிருஷ்டிக்கு முன்பு அர்த்தம் அங்க அக்ரேன் மட்டும் சொல்லிட்டார் இதம் சர்வம் இவை எல்லாம் இதம் ஒரு வார்த்தை இருக்கு இங்க இதம் சர்வம்ங்கிற வார்த்தை சொல்ற திருஷ்யமான அறிபவை அரியாவை எல்லாமே அப்படின்ட்டார் இங்க எல்லாம் என்பதற்கு இவை எல்லாம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவை எல்லாம் அந்த எல்லாம்ங்கிற வார்த்தையை முதல்ல கவனமாக புரிஞ்சுக்கணும் அந்த எல்லாம் இடத்துக்கு இடம் மாறும் இந்த எல்லாம் ஒரு வார்த்தை வருதுன்னா அது எந்த இடத்துல எப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு எப்படின்னு சொல்றேன் கிடையாது இப்போ ஆசிரமத்தில் இப்ப நம்ம இடையில இன்ட்ரோவில் இடையில போய் ச இடைவெளி விட்டோம் போய் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் நான் என்ன உட்காந்துட்டு வகுப்புக்கு எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்குறேன் ஆசிரமத்திற்கு எல்லாரும் வந்தாச்சும் வகுப்பு இல்ல ஆசிரமம் எல்லாரும் இதே ஆசிரமத்தில் எல்லாரும் சாப்பிட்டாச்சான் கேக்குற அப்ப என்ன அர்த்தம் வரும் இங்க இருக்கக்கூடிய வேலை பாக்குறவங்க டிரைவர் மற்ற எல்லாம் சமைக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு சொல்ல முடியாது வெளியுறப்பிடம் மாறும் இங்க என்ன சொல்றாருன்னா இங்க எல்லாம்னா தரீரத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த உடம்பு மனசுல ஆரம்பிச்சு இந்த வேட்டி சட்டையில இருந்து ஆரம்பிச்சு இங்கே இருக்கிறது ஆரம்பிச்சு எல்லாம் அண்ட சராசரம் அனைத்தும் அண்ட சராசரத்திற்கு அப்போது இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அவை அனைத்தும் எல்லாம்ங்கிறதுக்கு இதுதான் மீனிங் எல்லாரும் ஓட்டு போட்டாலும் கேட்குறான் ஓட்டு போட்டாச்சுன்னு சொன்னேன் குழந்தைய ஓட்டு போடுமா அது யாருக்கு ஓட்டுரிமை இருக்கோ அவங்க மட்டுந்தான் என் அர்த்தம் வேசிலேரும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போவோம் பஸ்ல போயிருக்கும்போது பஸ் நைட்ல ஏர் பஸ் எல்லாம் போகும் சாப்பிட்டா நிப்பாட்டிக்கலாம் இடத்துல நிப்பாட்டிட்டு பஸ்ல எல்லாரும் ஏறியாச்சா அந்த பஸ்ல வந்தவங்க மட்டும் ஏரியாச்சான் அடுத்த பஸ்ல கணக்கு கிடையாது இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் இந்த உடம்புல இருந்து ஆரம்பிக்கிறார் மனசுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் அப்படிங்கிறார் இந்த இத்கிற வார்த்தை பிறகு ஏகம் ஏவ அத்தஜீம் இருக்கு இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இதன் விளக்கம் தான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சொல்ல போறாரு அங்க பாப்பான் அத இங்க சத் மட்டும் சத்யேவன் இருக்கு அந்த அர்த்தம் அந்த சத்து மட்டுங்கிறதுக்கு இங்க விளக்கம் சொல்றாரு இங்க பாருங்க ரெண்டு ஏவ வருது சதேவ சத்யேவ ஏகம் ஏவ வருதா இல்லைங்களா அங்க ஒரு மட்டும்னு வருது இங்க ஒரு மட்டும்னு வருது இங்க அந்த சதேவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் மட்டும் இங்க பாக்கலாம் சத் மட்டும் என்பதில் உள்ள மட்டும் என்பதற்கு மட்டும் இப்ப அர்த்தம் பார்ப்போம் என்ன குழப்பதா சத் மட்டும் இருக்கிறது பார்த்தீங்களா அதுல மட்டுங்கிறது இருக்கு பாருங்க அதுக்கு மட்டும் இப்ப அர்த்தம் ஏவ ஏவம் அப்படிங்கறது ஒன்று மட்டும் நாங்க இருக்கு அதுக்கு அர்த்தத்தை அடுத்து பார்க்க போறோம் மட்டும் மட்டும் என்ன ஒரே மாதிரி இதாக இருக்க சத் மட்டும் சத் மட்டும் அப்படிங்கறதுல அந்த மட்டும் என்பதற்கு மட்டும் அர்த்தம் பார்ப்போம் ஒரு இந்த சென்டென்ஸ் விளையாட்டு வேற ஒன்றும் கிடையாது பழைய சி எம் அண்ணாத்துறை அமெரிக்கா போயிருக்கும் போது கேட்டாங்களாம் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் தொடர்ச்சியா மூணு வாரத்துக்கு வர்றது மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா நோ சென்டென்ஸ் என்ன மூணு ஒரே மாதிரி வரும் அது மாதிரி மட்டும் என்பதற்கு மட்டும் நாம் மட்டும் என்றால் மட்டும் சொல்லிட்டோ நீக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்த பொருள் என்னன்னா வேற ஒன்னு நீக்கி சொல்லுது நாலு பேர் நிற்கிறாரு நீ மட்டும் நீக்கிட்டு சொல்றோம் அந்த மட்டும்கிற வார்த்தை இயல்பாகவே மூணு பேரை நீக்கிறது நீக்கிறதா இல்லைங்களா மட்டும்கிற வார்த்தை மறைமுகமாக ஏதோ ஒன்றை நீக்கிக்கின்றது நாலு பேர் வந்தா ஒருத்தர் மட்டும் சொன்னா மிச்சம் மூணு பேரை நீக்கிட்டு சொல்றதுன்னு அர்த்தமாயிருது ஒரு இடத்துல இன்னொன்று கூட சொல்லுவாங்க வகுப்புல ஒரு இருபது பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வகுப்புல இருக்கான் பத்து பேர் மட்டும் அறிவாளிகள் என்ன இருக்கான் பத்து பேர் முட்டாள்கள் சொல்றதில்ல அவ்வளோதான் பத்து பேர் மட்டும் அறிவாளிகள்னா நிச்சயம் பத்து பேரை வேற மாதிரி நீக்கிறது இது அந்த மட்டும்கிற வார்த்தைக்கு அப்படி ஏதோ ஒன்றை நீக்கி சொல்வது தான் மட்டும் இங்க சிருஷ்டிக்கு முன் சத் மட்டும் இருந்ததுங்கிறார் அப்ப எது இல்லை நீ மட்டும் வரக்கூடாதுன்னு அர்த்தம் பத்து பேர் மட்டும் அறிவாளிகள் அறிவாளிகள் இல்லைன்னு அர்த்தம் சத் மட்டும் இருந்ததுன்னா அப்ப எது இல்லை எதை நீக்கி இருக்கு நாமரூபம் இருக்கவில்லை அங்க என்ன சொல்றாரு நாமரூபம் இருக்கவில்லை செய்யின் மோதிரம் வளையல் தோன்றுவதற்கு முன் தங்கம் மட்டும் இருந்தது புரியுதா செயின் வளையல் நகை எல்லாம் தோன்றுவதற்கு முன் தங்கம் மட்டும் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் தங்கம் மட்டும் இருந்ததுன்னா இந்த செயின் வளையல் நாமரூபம் எல்லாம் இல்லைன்னு அர்த்தமாயிருக்கும் நாமரூபம் இல்லைன்னு அர்த்தமாயிருக்கும் இதெல்லாம் விளக்கம் பார்க்க போறோம் பிறகு இதை யாரு சொன்னது ஆணியரின் வாக்கு அப்படிங்கிறார் இது ஆருணியரின் வாக்கு ஆருணிங்கிறது யாருன்னா ஆருணியுடைய மகன் உத்தாலகர் உத்தாலகருடைய மகனே சுவேதகேது உத்தாலகர் சுவேதகேதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்பா பேர மகனுக்கு சொல்லி சொல்ற பழக்கம் உண்டு அதனால இங்கேயும் சொல்ற இது ஆருணி சாந்தோக உபனிஷத்தில் உத்தாளகர் சுவேதகேதுவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே சொல்றாரு இந்த ஆருணியர்னு ஏன் உத்தாளகருக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் அப்பாவாக இருந்ததுனால நம்ம பக கீதையில் கூட பத்தாவது தீயத்தில் பார்த்தோம் வாசுதேவனாகவும் நான் இருக்கிறேன் பகவானே சொல்கிறார் வாசுதேவர் யார் கிருஷ்ணனுடைய அப்பா வாசுதேவ புதல்வருக்கு வாசுதேவன் பேர் ஆருணியின் பசுவருக்கு ஆருணி அப்படின்னு சொல்லிட்டு ஆருணியின் புதல்வன் உத்தாலகர் இது ஆருணியின் வாக்கு அப்படிங்கிறார் இந்த பத்தொம்பதாவது ஸ்லோகத்தில் தான் இந்த மந்திரத்தை இங்க அப்படியே சொல்றாரு அந்த உத்தாலகர் ஆருணிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு அப்ப இதுல இருந்து சாந்தோக்கிய மந்திரத்தில் இருக்க உபபடிஷத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தை விளக்க சொல்றாருங்கிறது இதுல தெளிவாக புரிகிறது பிறகு முதல் சுலோகத்துல முதல் வரியில சதத் சுருதம் என்றார் அதாவது என்ற ஒன்று சுருதியால் கேட்கப்பட்டவன் மட்டும்தான் சொன்னார் இதே இதுல முதல் சுலோகத்தில் இங்க அப்படியே சொல்லிட்டாரு அடுத்து இந்த ஏகம் ஏவம் அத்திதீகம் அதை அடுத்து இருபதுலேருந்து விளக்க ஒன்று இருந்தது அது மட்டும் இருந்தது இரண்டற்ற ஒன்றாக இருந்ததுங்கிறதுக்கு ரொம்ப அழகாக சஜாதிய விசாதிய அதாவது ஸ்வகத சஜாதிய விசாதிய பேதம்னு ஒரு மூணு பேதங்களை சொல்லி அழகாக விளக்க போகிறார் அங்கே அதை நம்ம இருபதுலேருந்து பார்ப்போம் ரொம்ப எளிமையான விளக்கம் இப்படியெல்லாம் யாரும் விளக்கம் சொல்ல முடியாது இந்த பிரம்மன் ஒன்றான இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுக்கு இந்த விளக்கத்தை நீங்க இதுக்கு மேல இந்த பஞ்சதேசிக்கு மேல எங்கேயும் பார்க்க முடியாது அது வந்து இருதா சூழல் சொல்ல போற இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திடலாம் சத்தம் போதுக்கு இதம் சர்வம் இவைகள் எல்லாம் முதல் வார்த்தை புரா சிருஷ்டே சிருஷ்டிக்கு முன்பு அங்கு அக்ரேன் இருக்கு இங்க புராசிருஷ்டே இருக்கு அதுல வந்து அக்ரேன்னு இருக்கும் இங்கே புராசிருஷ்டே இதுல வந்து உபனிஷத் மந்திரத்தில் அங்கே வரும் இதம் இருந்துச்சு இங்க இதம் சர்வம் இருக்கு இவைகள் எல்லாம் புராசிருஷ்டே சிருஷ்டிக்கு முன்பு ஏகம் ஏவ அத்தி தீயகம் இதே வார்த்தை அங்கே வருது உபனிஷத் மந்திரத்துல ஏகம் ஏவம் அத்திதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் ஆன சதே வாசித் சத்தாகவே இருந்தது சேவ ஆசித் இந்த வார்த்தை அங்கேயும் வருது சதேவ சோம்ய இதமக்கிற ஆசித்துன்றது அங்கே ஆசித்துங்கிற வார்த்தையும் வருது சதேவங்கிற வார்த்தையும் அந்த மந்திரத்தில் வருது இங்க அப்படியே சொல்றாரு சதே சதேவாசித் இருக்கு சத்யேவ ஆசித் சத்தாகவே இருந்தது பிற எது இல்லை அது மட்டும் இருந்தோன்னு சொல்லியாச்சுன்னா சத்தாக மட்டும் இருந்த எது இல்லைங்கிறது அடுத்த வார்த்தை சொல்ற நாமரூபே நாமரூபங்கள் ந அஸ்தே நாஸ்தாம் இருக்கு அதுக்கு பேர் ந அஸ்தாம் அர்த்தம் இருக்கவில்லை நாமரூபம் இருக்கவில்லை சத்து மட்டும் இருந்தது நாம ரூபங்கள் இல்லை வஜக இது ஆருணியின் வாக்கு உத்தாளகரின் வாக்கு இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கு முன்பு இரண்டற்ற ஒன்றாக மட்டும் ஆன சத்தாகவே இருந்தது நாமரூபங்கள் இருக்கவில்லை இது ஆருணியின் உத்தாளகரின் வாக்கு மண் மண்ல இருந்து நிறைய செஞ்சிருக்கோம் அந்த மண் பானை தட்டு டம்ளர் எல்லாம் செஞ்சிருக்கோம் அதுக்கு அந்த இதெல்லாம் வருவதற்கு முன்பு இது மண்ணாக மட்டும் இருக்கும் பொழுது இந்த நாபரூபங்கள் இருக்கவில்லை அப்படிங்கிற இது விளக்கம் பின்னாடி ரொம்ப அழகா சொல்றாரு நம்ம அங்க பார்க்க போற அதெல்லாம் அடுத்து ஏகம் ஏவம் அத்திஜீம்ங்கிறதுக்கு விளக்கம் அடுத்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள சொல்ல போறாரு நம்ம அடுத்த வகுப்பு அதை பார்க்கலாம் சரி ஓம்